மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லா முத்துக்குமர சுவாமி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் மனமாற்றம் நமக்கு அவசியமா ஆமா நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று மனமாற்றம் நமது சூழ்நிலைக்கு தக்கவாறு நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லாமே நாம் நினைப்பது போல் நடப்பதில்லை நடப்பதெல்லாம் நாம் நினைப்பது போல் இருப்பதில்லை நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் தெய்வம் ஏதும் நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை எனவே கிடைத்ததைக் கொண்டு வாழும் எண்ணத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வெற்றியாளர்கள் யாரும் எடுத்தவுடன் வெற்றி அடைந்து விடவில்லை பல முறை போராடித்தான் வென்று சாதித்துள்ளார்கள் தோல்வி கண்டு தோழாமல் மனதை நாம் நன்கு அமைத்துக் கொண்டு நமது பாதையை திருப்பி அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவர் தனது மகளை மருத்துவ படிக்க வைக்க விரும்பினார் மகளையும் மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார் மகளுக்கு இறுதியில் மதிப்பெண்கள் குறைந்ததால் வேறு துறைக்கு படிக்க வைக்கலாம் என்று இறுதியாக ஒரு முடிவெடுத்தார் எனினும் அவரால் அவரது மனதை திருப்திப்படுத்திக் கொள்ள முடியவில்லை எனவே மிகவும் கோபம் மாக <maheated> இருந்தார் <that> சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கடுமையாக கோபப்பட்டார் அதனால் அனைவருமே வீட்டில் மன அமைதியின்றி தவித்தார்கள் இப்படி யாருமே நிச்சயம் நமக்கு மனமாற்றம் மிக மிக அவசியம் தேவை வெற்றி என்பது பெற்றுத்தந்துவிடும் தோல்வியோ பல்வேறு செய்திகளின் நுணுக்கங்களை அறிய துணை நிற்பது இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கையில் இரண்டுக்கும் நாம் சம கொடுக்க வேண்டும் அப்படி செய்தால் தான் நம்மை சேர்ந்தவர்களும் நிச்சயம் மன மகிழ்ச்சியுடன் அடுத்தடுத்து வெற்றியை பெற முடியும் இட பொருளுக்கு தகுந்தவாறு நம் மனது ஒத்துழைக்க வேண்டும் நல்லவை செய்வதற்கு நம் மனது மாறலாம் பிறரு பிற கஷ்டத்திற்கு துணை நிற்க மனதை மாற்றலாம் உழைப்பதற்கும் மற்றவரை பாராட்டவும் நம் மனதை மாற்றிக்கொள்வதில் தவறே இல்லை பொறுப்பில்லாமல் திரிந்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் வேலை கிடைத்தவுடன் கருத்துடனும் காலத்துடனும் சிறப்பாக தனது பணியை செய்வதுதான் சிறப்பை தரும் அதுபோல நாமும் நம் சூழலுக்கு ஏற்ப நம் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லாதவன் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வருகிறான் முன்னேற்றம் அடையும் போது இருப்பதில்லை மேலும் முன்னேற விரும்புகிறான் இது அவனது உழைப்புக்கு கிடைத்த வெற்றி எனவே எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு அதன் போக்கில் செல்லும் போதுதான் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும் விட்டுக் கொடுத்து வாழ்தல் மிக அவசியமான ஒன்று காலத்திற்கேற்ப மாற்றம் இருக்க வேண்டியது இது மிக அவசியமான ஒன்று சூழ்நிலை பணி செய்யும் இடம் நம்மை சுற்றி உள்ளவர்கள் எல்லோரிடமும் நாம் மாற்றத்திற்கு உட்பட்டுதான் வாழ வேண்டும் நாணலை போல் வளைந்து கொடுத்து வாழ வேண்டும் பிடிவாதம் பிடிக்க கூடாது எர்மறை செயல்கள் எண்ணங்களை கைவிட்டு விட வேண்டும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தேடல் இருக்கும் போதுதான் நம் மனதில் மாற்றம் ஏற்படும் உலக மாற்றம் சமுதாய மாற்றம் ஏற்பட மாற்றம் அவசியம் தேவை தோல்வியினால் பலர் தற்கொலை செய்து கொள்வது வேதனை தரக்கூடிய அதனால் நாம் தீய எண்ணத்திற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது மனம் ஒரு குரங்கு அது நம்மை பாவத்தில் தள்ளிவிடும் நம் எண்ணத்தில் நலம் நமக்கு இன்பம் உண்டாகும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களுக்கு வழி நாம் மாற்றத்தை பின்பற்ற வேண்டும் தேவையான நேரங்களில் பழைய பழக்க கைவிட்டு வீண் பிடிவாதம் பிடிக்காமல் தற்போதைய காலத்திற்கேற்ப மாற்றத்தை கையாள வேண்டும் மாற்றம் என்பதே மாறாத ஒன்று நல்லவை ஏற்படுமானால் நாம் நமது ஒடிவை எண்ணத்தை மாற்றிக்கொள்ளலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது எனவே நமது மனமாற்றம் நல்லவையாக இருக்கட்டும் வல்லவையாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி